அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு விருந்தோம்பல் ஓம்பா மடமை உடைமையுள் இன்மை அது மடவார்கண் உண்டு என்று இக்குரட்பாவை கொண்டுகூட்டி பொருள் கொள்ள வேண்டும் உடைமையுள் அப்படின்னா பொருளை படைத்திருக்கும் காலத்தில் இன்மை வறுமை எனப்படுவது விருந்தோம்பல் விருந்தினை போற்றி வழிபடுதலை ஓம்பா விரும்பாது இகழ்கின்ற மடமை அறியாமையானது மடவார்கண் மடமையை உடைய அறிவில்கிரம்தான் உண்டு இருக்கிறது என்பது பதவுரை அதாவது பொழிப்புரை என்ன பொருளை படைத்திருக்கும் காலத்தில் வறுமை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் விருந்தினரை போற்றி வழிபடுதலை விரும்பாமல் இகழ்கின்ற அறியாமையை உடைய அறிவிலிகளாக விளங்குபவர்கள்தான் பொருளை படைத்திருக்கும் காலத்தில் வறுமை என்று சொல்லப்படுவது எதென்றால் விருந்தினரை போற்றி வழிபடாமல் அந்த விருந்தோம்பலை இகழ்கின்ற தன்மையை உடைய அறியாமையில்தான் இருக்கிறது அந்த அறியாமை யாரிடம் இருக்கிறது அறிவை பெற விரும்பாத அறியாமை உடையவர்கள் அறிவிலிகளிடம்தான் அது உள்ளது அறிவை பயன்படுத்தாமல் மனபோன போக்கிலே வாழ்கின்றவர்களிடத்தில்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பரிமேலகளுடைய உரை இவ்வாறு சொல்லுகிறது உடைமை காலத்து இன்மையாவது விருந்தோம்பலை இகழும் பேதைமை என்கிறார் அகுது அறிந்தார் மாட்டு உளதாகாது அறிவுள்ளவர்களிடத்தில் அப்படி நடக்காதுங்கிறார் பேதையார் மாட்டே உள்ளதாம் ரொம்ப தெளிவாக நமக்கு வாழ்க்கையில் செல்வங்கள்லாம் இருக்கிற போது நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அந்த அன்னதானத்தை இகழ்கிறதுங்கிறது முட்டாள்தனம் அறியாமை இது வந்து அறிவுள்ளவன் இப்படி நடந்துக்க மாட்டான் அறிவில்லாதவன்தான் இப்படி நடந்துப்பான் அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு குரட்பாக்களின் வாயிலாக விருந்தோம்பாமல் இருந்தால் ஏற்படும் குறைபாடு தோஷம் குற்றமானது நமக்கு உணர்த்தப்படுகிறது மடமைக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் விளக்கம் பார்க்கலாம் பொருளால் கொள்ளும் பயனை இழக்கச் செய்து உடைமையை இல்லாமல் செய்து விடுவது ஆக மடமை பேதமை அறிவின்மை அறியாமை எல்லாம் ஒரே அர்த்தம்தான் செல்வம் வந்ததுன்னா அந்த செல்வத்தை கொண்டு நல்ல பயனை அடையணும் அந்த பயனை அடையாமல் கடைசியில் அந்த செல்வத்தையும் இழக்கிறதுனால இந்த மாதிரி விருந்தோம்பாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தரித்திரமாக இன்மையாக பின்னாடி சொல்ல போகிறார் இன்மையுள் இன்மை விருந்தொராள்பர் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பாமடமை என்று சொன்னார் ஆ உடைமை இல்லாமல் போயிடும் ஆகையினால தரித்திரம் வரும் ஆனால் அதுக்கு முன்னாலே என்ன சொல்கிறார் உடைமையுள் இன்மைன்னு சொன்னார் ஆஹ உடைமையுள் இன்மைன்னு சொன்னதுக்கு காரணம் உடைமை நம்மை விட்டு சென்று விடும் என்ற காரணத்தினால் வறுமை வந்துவிடும்ங்கிற அர்த்தத்தில் அதை சொன்னார் பாருங்கள் அறியாமையால் பொருள் இருந்தும் பொருளால் பயன் போய்விடுகிறது இல்லாட்டி இப்படியும் சொல்லலாம் வேண்டிய பொருள் இருந்தும் அறியாமையால் பொருளால் பயனில்லாமல் போய்விடுகிறது எனவே அது இல்லாததற்கு நிகர் என்றே கருதப்படுகிறது அன்போடும் அறத்தோடும் வாழ்தல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஆகியவையே மனித பிறவியின் மேன்மை என்பதை அறியாமல் சிலர் பொருள் மிக படைத்திருந்தாலும் கூட பிறருக்கு வழங்க மனம் வராமல் இருக்கிறார்கள் செல்வம் இருந்தும் வழங்காமல் இருக்கின்ற அறியாமை சிலரிடத்தில் இருக்கிறது பலரிடத்தில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த காலத்திலே செல்வம் பலரிடத்தில் இருந்தாலும் வழங்குகின்ற மனப்பான்மை பெரும்பாலும் குறைவாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்க முடிகிறது நன்றாக நடக்கிறதும் இருக்குது இருந்தாலும் போதாது என்றே நாம் சொல்ல வேண்டும் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மடமையாகிய அறியாமையால் பொருள் இருந்தாலும் இல்லாத வறுமை ஏற்படுகிறது பொருள் இருந்து பயன் பொருளை சரியான வழியில் பயன்படுத்தலை பொருள் மாத்திரம் சும்மா தூங்கிட்டு அது பொருள் இருந்தும் தரித்திரத்துக்கு சமானந்தான் செல்வந்தர்கள் உணவளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நம்மிடம் பணம் இல்லை என்றாலும் உணவளிக்கும் இடத்தில் சென்று நாம் பரிமாறுகின்ற உதவிகளை எல்லாம் செய்யலாம் மற்றவர்களுக்கு அங்கே தண்ணீர் பரிமாறுதல் எச்சில் இலைகளை எல்லாம் எடுப்பது இப்படி எத்தனையோ புண்ணிய செயல்களை செய்வதற்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதற்காக இவ்வாறு சொன்னேன் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா